அழைத்துக் கொண்டு போனாரலாம் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு அந்த பெயர் கிடையாது அந்த விட்டு போன உயிருக்கு அந்த பெயர் கிடையாது எது போல சிவப்புங்கிறது ஒண்ணும் இல்லவே இல்லை ஆனா வெத்தலை எடுத்து ரெண்டு பாக்க வச்சு ஒரு சுண்ணாம தடவை உள்ள மின்னா சிவப்பு அது எதமா வந்தது வெத்தலை பாக்கு சுண்ணாம மூன்று இடமாக வந்ததுங்களா அது கொஞ்சம் நேரம் இருக்கான் அப்புறமேலம் கூப்பிடுச்சுன்னா போயவே கூடுது அவ்வளவுதான் மூன்று கூட்டுறவு தான் இந்த சிவப்புங்கிற ஒரு நேரம் அவ்வளவுங்க அது போலத்தான் இந்த உடம்பு உயிரும் ஆகி ஒரு கூட்டுதான் மனுஷங்க பேரு உயர்ந்த அப்படியாக இப்படி ஆகும் பெரியவர் அவர் இவர் சுவர் சொல்லிட்டு இருக்கிறோம் இது ரெண்டும் தனியாக கலந்து போயிடுச்சுன்னா தீர்ந்து போயிடுச்சு அது என்ன பெயர் எல்லாம் உண்டுதில்லை ரொம்ப தத்துவ நோக்கெல்லாம் சொன்னார் எழுதாத மறை அளித்த எடுத்தறியும் பெருமானி தொழுதாவர் தொழுது ஆர்வமுடன் நிலத்தில் தோய்ந்தெழுந்த அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தின் முகிழ்தமயிற்கால் கண்கொழிய விதிர் புற்றும் பெருமானை கண்டு விரும்பும் மனமுறிவுகளால் உருகி படுத்துப்பட்டாராம் பண் செங்கமையு மனமுருக பண்த்த சொல் திருத்தாண்டகம் பாடி தாண்டகத்தை பாடினாராம் பின் தோய்த்த புனல் கங்கை வேணியார் திருவுருவம் கண்டு ஓங்கு கலிசிறப்ப கைதோல் கைதோ கை புத்து கை தோன்று அப்படி அங்கிருந்து வெளியில் வருகிறாராம் வந்து விலங்கு பெறும் திருமுன்களில் மேதி திரு பணி செய்தே உளங்கொழுது விருத்தங்கள் ஒங்கு திரு குறுந்தோய்கள் கலங்கொழுது நேரிசைகள் பலவாடி கை தொழுது பழங்கொழுது பதியதனில் பல நாளில் வைகினார் ஒரு குறிப்பு இருக்குது சிறு சில ஊர்களில் வழிபாடு செய்துட்டு போயிடுறாங்க ஊர்ல தெரிவி தங்கி இருக்கிறாங்க அப்படி தங்கிய இடங்கள் எவை என்றெல்லாம் ஒரு தொகுப்பு கூட செய்யும் இல்லை அடிவர்கள் தாம் வழிபாடாக்கியதோடு அமையாது தங்கியிருந்த நாட்கள் தங்கியிருந்தார்கள் அத்திருப்பதிகள் எவ்வளவு நல்லது அப்படி எல்லாம் தங்கியிருந்தாராம் விலங்கு பெருதிருமுன்கில் பணி செய்து உளங்குள் திருவிருத்தங்கள் இதெல்லாம் பாடி அங்கே தங்கினாராம் அங்குறையும் நாளின்கண் அருகுலவாம் சிவாலயங்கள் எங்கும் சென் நிதிரி ஏத்துமல ஏருளால் பொங்குமணல் திருவட்டியூர் தொழுது போந்து உமையாள் பங்குடையார் அமர்ந்த திருப்பாசூராம் திருப்பாசூர் போனார் திருப்பாசூர் போய் அங்க வழிபாடு செய்து விட்டு அங்க பெருமானு செய்த பிறகு அங்கிருந்து சில குறுந்தைகள் எல்லாம் பண்ணாராம் பாடிவிட்டு நேராக எங்க போறார் பழையனூர் என்ற ஊருக்கு போறான் பழையனூர் அது இது மெய்மினிலை வலுவாத வேளாள விழுக்குடிமி செம்மையினால் பழையனூர் திரு ஆலம் பணி பனி ஆலவனம் பண்ணிந்தார் இது ரொம்ப அருமை கேட்கிறார் எங்கு காரணம் என்னென்னா திருவாலங்காடு அங்கே இருந்த அவை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரவையான் இல்லைவா ஊராட்சி மன்றம் அந்த ஊராட்சி மன்றம் போல் வேறு எந்த மன்றம் இல்லை அப்படி ரொம்ப அருமையாக இருந்த மன்றம் அதில் ஒரு வரலாறு ஒன்று சின்ன வரலாறு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு பலமுறையும் தெரியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணந்தது மணந்தால் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டிருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா ஒன்றுபடாமல் போயிட்ட ஒன்றுபடாமல் போன உடனே பார்த்தார் இந்த ஒன்றுபடாமல் போன உடனே என்ன தான் செய்கிறது ஒரு நாள் என்ன பண்ணிட்டுரு கேட்டால் அந்த ஒன்றுபடாமல் இருந்த உருவத்தை பெண்ணை இவன் தாக்கிட்டான் கொலை செய்துட்டான் செய்தனால என்ன செய்ய பேயாக மாறிச்சு மாறி இவனை எப்படியும் தீர்த்துக்கட்டணும்னு வச்சுருச்சு யாரை இந்த கணவனை அதுக்காக என்ன செய்யுது என்ன ஒரு நாள் இவன் என்னன்னு கேட்டிருக்கா என்ன பண்ணியிருக்கான் எப்ப யோகாச்சு மஞ்சள் சொன்ன கேட்டிருக்கான் ஏ மாதிரி எனக்கு ஜோசியம் சொல்லப்பா அப்படின்னு ஆமா ஒரு பெய் இருக்குது அது போகணும்னா அந்த ஒரு மந்திரக்கோள் இதை வச்சுக்க இது இல்லை இது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மஞ்சச்சு கொடுத்துருக்கான் வச்சுக்கிட்டு வரான் வந்தால் திருவாலங்காவோட பக்கம் வர்றாங்க வரும்போது பார்த்து அந்த பேய் இறந்த பெண் பேய் மனைவிங்கிற ஒரு பெண்ணாக மாறி குழந்தை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு இந்த கணவன் இப்போ முந்தைய கணவன் ஆனால் இன்னைக்கு கையில் மந்திர குழச்சுட்டு போறானுவேன் என்ன தா என்ன தா நீ அந்த மறந்துட்டீங்க அப்படி ஆகும் இப்படி ஆக முடியல சொன்னா இவனுக்கு என்ன தெரியுமா ஆ இது அத்தானுமில்லை கித்தானுமில்லை இது வந்து பழைய பேய் என்று சொல்லிட்டு இது சே மூஞ்சலோட முடிக்கப்படாண்டு போனான் இதோ இப்போ திருவாலங்காடு வந்துட்டு வந்த உடனே அந்த ஊருக்குள்ளே போகும்போது இந்நேர்த்தா அப்படி போயிச்சுக்கிறீங்க அநீர் பிறகு ஏ பா பாப்பா பாரு அப்பா யார் அப்பா அப்பா பார்த்தீங்களா பாப்பா அவங்கள அப்பான்னு கூப்பிடுது இதில் தான் சொல்லி பார்த்தேன் அப்போ ரொம்ப கடுமையான உடனே அந்த ஊர் திருவாலங்காட்டில் ஊர் சபை ஊராட்சி மன்றம் இருந்து அந்த ஊராட்சி போய் முறையிட்டான் இந்த அம்மா யார் தேயாக இருக்கிற அம்மா அது பெண்ணா முறையிட்ட ஒன்று அந்த பையனை என்னப்பா உன் மனைவி தானே இல்லுமே இல்லைங்க ஐயோ இவங்க மறந்துட்டாங்க எங்கள் அத்தான் தானுங்க ஏண்டராஜா யார் அப்பா ம் ம் அப்படின்னு காட்டுங்க என்னவே பார்த்தேன் பார்த்தாங்க இல்லைப்பா நீ உன் மனைவி மாதிரி தான் தெரியுது அதனால் நீ இவரோட தான் இருக்கணும் இன்றைக்கி ராத்திரி நீ இவரோட சேர்ந்துரு சேர்ந்து அப்படியே இருக்காங்க என்னை ராத்திரி அடிச்சுப்பிடுவாங்க அந்த குச்சி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அவையத்தார் மலை போது மந்திர கோல் ஒண்ணு சொலாம் உனக்கு மட்டும் இந்த பெண்ணால ஏதேன்னு துன்பம் வந்தால் நாங்க நாப்பத்தஞ்சு பேர் இந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கணும் அஞ்சு பேரும் பொறுப்பு எடுத்துக்கூச்சியா போய் ஒரு அறையில் தங்கறான் தங்கனா இப்போ என்ன கிடையாட இருக்கணும் சொல்ல போய் தங்கிற நேரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டு ஆச்சு இவனுக்கு அப்படியே வேர்த்துக்கிட்டு இருக்குது யார் இந்த பைய இருந்தாலும் தன்னை மறந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேஸாக அப்படி தூங்கி விடலாம் பார்த்தா இந்த அம்மா இப்போ பேய் தானே உடனே பேயாக மாறிங்களே அங்கேயே மல்லாந்து செத்துட்டான் செத்தவன் வெளியில போயிட்டான் காத்து தானே ஆச்சு ஊராட்சி மன்னன் தீர்ப்பு வழங்க நாற்பத்தி அஞ்சு பேருடைய உயிரும் எங்க திறக்கான காலையில் ஏழாச்சு எட்டாச்சு என்னையா கதவே திறக்கல ரூமுக்குள்ள ஒன்னும் சத்தமு காணும் சரி ரெண்டு பேர் இருந்து உடச்சு பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தா இவன் இறந்து கிடக்கிறான் அந்த மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன சொன்னாங்க அவன் இரவு நீ உனக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் நாங்கள் நாற்பத்தஞ்சு பேரும் பொறுப்பினும் உடனே அந்த நாற்பது என்ன பண்ண நெருப்பு பெரிய நெருப்பை வளரப்பா இந்த நாற்பத்தஞ்சு பேர் இறந்துடுவோம் இந்த ஊராட்சி மன்ற நகராட்சி இந்த கதையாவது காரை விழுந்திருக்குமாங்க விழுந்துருக்குமா ஊராட்சி வந்தவொன்னே கொடி பிடிச்சிட்டு போலான்னு நினைக்கிற ஒன்று தான் நினைக்கிறானே தவிர எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு தெரியாது தெரியாது பேர் உயிர் தொடர்ந்தாங்க ஆமா எப்போ அந்த ஆன்மாவை நல்லதை கெட்டா என்ன சொல்லிட்டான் எனக்கு இவ்வளோ பயம்னு சொன்னேன் நாம தான் தீர்ப்பு உனக்கு எதே இடையூறு வந்தால் நாங்கள் நாற்பத்தஞ்சு பேர் பொறுப்பு பண்ணுவோம் இடையூறு வந்து இறந்துட்டான் நாற்பத்தஞ்சு பேர் உயிர் அப்படிப்பட்ட இடம் திருவாலங்காடு சைக்கிள் ஆடுகிற பல சொல்லுவார் மாண்புமிகு அமைச்சர் ஊராட்சி மன்ற நகராட்சி மன்றம் போட்டு மாதிரி நீதியை காப்பாற்ற இருக்கிறது அதான் திருவள்ளுவர்லாம் சொன்னார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் போடாம சான்றோர் கை இதுக்கு மேல என்னதான் நீ செஞ்ச தெராசு தான் தெராசில் படிக்க வைக்காத இந்த பக்கம் ஒரு சாமானும் போடாத எப்படி முள் இருக்குது நேர இருக்குது ஏன் இதுலயும் சாமானும் படிக்கல் இல்லை அப்போ அதன் பிறகுதான் நீங்க என்ன ஒரு அரை அது அரை விண்ணு போட்டா இதில் அரை வெங்காயமா போட்டீங்கன்னா அப்போ முன்ன தான் சமனாக இருக்குது முதல்ல தான் சமனாக இருந்தா மற்றபடி தன்னைகிட்ட இருக்கிறத சமன்படுத்தலாம் போட மாட்டேங்க தெராசு வந்து சரியா தப்பாங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா படிக்கல எடுத்து முன்னே இதை எடுத்துடணும் தூக்கி பாதில் பார்க்கணும் அப்பவே கொடை அடிச்சுட்டு வச்சுங்க தெராசு கொட்டி ஒரு படிகல்லோ அல்லது சாமானோ போடாத அப்பதான் உண்மையான தராசு அப்படி தான் சமனாக நின்று தன் மீது வைத்த பொருட்களை என்ன பண்ணுது அது எடப்போடு அதுபோல நகராட்சி மன்றமும் ஊராட்சி எப்படி இருக்கணும் போது சரியா இருக்கணும்டா நீங்க சரியா இருந்தாதான் நடந்திருக்கலாம் சமன் செய்து சீர் தூக்கும் போல் போல் அமைந்து ஒருவால் போடாமை சான்று உட்காணி தெராச வச்சு தெராச இதெல்லாம இது என்ன பண்ணும் எங்கயாவது இந்த ஊராட்சி மன்றத்துக்கு பாருங்க எழுதி எல்லாம் சீர்தூக்கும் கோலாக இருந்ததாம் தீப்பொழுது நேராக இதையெல்லாம் பாடிக்கொண்டு போய் இங்க சென்றார்கள் திரு பழையனூர் இதெல்லாம் போனார்கள் அங்கிருந்தவாறு அந்த பழையனூர் திருவாலங்காட்ல இருந்து இங்க சென்றார்கள் உம் பொன்முகலில் திருநதியின் புரிஞ்சிடும் தீர்த்தத்தில் முன்மொழிக் காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் சென்னி உரப்பனிந்திழந்து செங்கன் வடித்தைப்பாகர் மண்ணு மலை மிக ஏறி வளங்கொண்டு வணங்குவார் காலத்தி மலை போன காலத்தி போனவுடனே அருமையான இடம் அது காதனி வென் குடையானை காலத்தி மலை கொழுந்தை வேத மொழி மூலத்தை விழுந்திரஞ்சி எழுந்து பெறும் காதல் புரி மனங்கழிப்ப கண்கடிப்ப பரவசமாய் நாதனை என் எனும் தாண்டகம் நவிந்தான் காலத்தியான் அவன் கண்ணுடானி என்று சொல்ல தாண்டகம் இப்படி எல்லாம் இருக்கிற காலத்தில் இருக்கின்ற பெருமான் தான் அடியனுடைய கண்ணுள்ளும் இருக்கிறான் என்று சொல்லி பழைய அருமையான பாட்டு அங்கதான் கண்ணப்பர் எல்லாம் வாழ்ந்த இடம் அது சொல்லுகிறார் மலைச்சிகரச்சிகாமணியின் மருங்குர முன்னே நிற்கும் சிலைத்தடைக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திரி நீங்க என்ன காலத்து போயிங்கல்ல அந்த பெருமான் பக்கத்திலேயே காலத்தின் ஆதர பாருங்க இங்க வந்து சொல்லும் இப்படி சொன்னார் பெருமானை வணங்கி ஒன்னை இவர் வணங்கினார் ஞான சம்பந்தருக்கு என்ன சொல்கிறார் கும்பிட்ட பயன்காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டுபிடிந்தார் அப்படின்னு அவங்க சொல்ற காலத்தின் ஆதரை கும்பிட்டதன் பயனாக இந்த கண்ணப்பரை கும்பிட்டான் கும்பிட்டார் போல் காத்திநாதர் பெருமான கண்டு பெருமையை அவளாக விரித்து சொல்கின்ற அதே பொலிபெரும் அங்கே சென்று அதை வணங்கி பிறகு இவரையும் வணங்கினார் அதெல்லாம் சரியும் இவ்வாறு அந்த காலத்தினாலே வணங்கிய பிறகு இங்கு சென்றார் கட்சி ஏகம்பம் பணிந்து திங்களார் நெருக்கச்ச வேசம் தடைக்கணிந்தா நீடுவது தொடங்கிவார் பருக்கச் செஞ்சொலை பொடிதேன் வயல் வளைக்கும் நாட்டிலை பருக்கைத்தன் கழிச்சுடையார் அடுத்து இந்த பகம் சேனிலவு திருமலையில் திருப்பணியா செய்து தானு வினை அம்மலை மேல் தாழ்வணிந்த குறிப்பினால் பேணு திருக்க இலைமலை வீட்டிருந்த காணும் காதலித்தார் கலைவாய்வை காவலனா ரொம்ப அருமி இங்க இருந்தவாறு இந்த காலத்தி மலையில வழிபாடு செய்தவொடனே கைலை மலைன்னு ஒண்ணுமலை இருக்க ரொம்ப வடக்கே அங்க போய் வழிபாடு செய்தார் தேவலான்னு என்ன வந்ததாம் அதனால் இந்த காலத்தி மலையை கண்ட மாத்திரத்திலேயே கைலாய மலைன்னு நினைவுக்கு வந்தது வந்து கைலாய மலைக்கு புறப்பட வேண்டும் என்று எண்ணம் சொல்லுகிறா என்ற அளவில் நான் வைத்து சொல்லுவேன் இப்ப காலத்தில் இருந்தவாறு நாம் அவருடன் வெடி பெற்று வந்துடுறோம் மீண்டும் அடுத்த திங்கள் காலத்தில் அவர் சேர்ந்து கைலாயம் சென்று வருவோம் கைலாயம் செல்வதற்கு ரொம்ப அருமையாக ரூபாய் வேணும் நிறைவுபடுத்துவோம் எல்லாம் அல்ல இறைவன் திருவுழை சரி மேற்கொண்டு நமக்கு முன்ன இந்த ஒரு மாதம் வந்து இன்றாவது கையிலை கண்டு நாம் அவரோடு திரும்புவோம் என்று நினைக்கிறோம் அந்த வகையிலே இப்பொழுது அவர் வடக்கையை நோக்கி செல்லுகின்றவர் திருக்காலத்தை எல்லாம் கடந்து போகிறார் ஒரு வித வசதி ஒரு வித உணவோ மற்ற இதோ எல்லாம் தாமியே நடந்தும் எங்க கிடைக்குதோ உணவு அங்க அருந்தியும் சரிங்களா வேறு சரிங்களா காலத்தை தாண்டினாலே மொழி வேறு மொழியும் வேறு உணர்வும் வேறு உணவும் வேறு ஆமா எல்லாம் வேறு இதுல ஊர்தியும் இல்லை போனாருன்னா வயதோ ஆனா காலம் ஏறத்தாழ வயது இப்போ என்ன இருக்கா ஏன்னா என் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்பதுனால ஏறத்தாழ சமண சமயம் போய் மீண்டு வருவதற்கு அதிகமாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டுலாம் வந்துருக்கணும் அப்புறம் இப்போ பல தலையாத்திரங்கள் இருக்குது ஏறத்தாலும் இப்பெல்லாம் வயதாக அறுபது இருக்கணும் ஏன்னா என்ன ஒரு இருபத்தோரு ஆண்டு இருக்கு எண்பத்தோராது ஆண்டுல எல்லாம் அவரு அதனால ஏறத்தாள் அறுபது நெருங்கி இருக்கும் உடலோ தளர்ச்சி இப்படியோ சூழல் இதில் போகிறாங்க இப்போ அதே கையிலாயம்னு சொன்னால் நாங்கள் போன போது ஐம்பதுனாயிரம் இப்போ எழுபத்தஞ்சாயிரம் அருமையாக நேபாளத்தில் ஏறுனால் அஞ்சு நாளில் மான எல்லாம் அவங்க செலவு யாரு அந்த இவங்க செலவு காலையிலிருந்து புறப்பட்டதுன்னு சொன்னா சாயந்தரம் நேரம் என்னன்னு கொஞ்சம் முன்னையே அப்படின்னு நிறுத்திடுவாங்க எங்கயாவது தண்ணீர் ஓடணும் நிறுத்தினா அந்த சைனீஸ் தான் எல்லாருமே மொழி தான் அவங்க டிரைவர் தான் அவ்வளவு சின்சியர் இங்கே வளர்த்துவான் அஞ்சு நேரம்னா அஞ்சு நேரம் ஒரு ஆவணத்துல சென்றாருன்னு அந்த உரண் எண்ணும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரண்யும் வைப்பிற்கு ஒரு வித்து திருவள்ளுவர் தனத்தின்மை என்ன பிரதம் இருக்கிற நம்ம இருக்கிறோம் முடிவு என்பது பகுமே வரமாட்டான இப்படி எல்லாம் சொல்லி பாடிய பெரியவர் ஆதால் அவர் வரைக்கே செல்கிறார் சென்றால் அங்கன் மாலை மேல்ருந்தை வணங்கி ஆரருளால் மிகப் பொங்கு காதலின் உத்திரதிசை உத்திரதிசைனா உத்திரதிசை மேவி மேல் வெறுப்பொடு போதுவார் துங்கமால்வரை காண் யாரு தொடர்ந்த நாடு கடந்தபின் செங்கன்மால்வியடை அண்ணல் மேவு எய்தினார் திருப்பருப்பதம் நடுப்பிற தண்ணி வரும் இது வரும் அதை ஒன்று ஒன்று க கடக்கிறதுக்கு பாலமெல்லாம் இருக்காது பரிசல் இருக்கும் அதில் வேணா போகலாம் ரொம்ப அதிகமாக போய் நம்முடைய இதில் மாதிரி இருந்துச்சுங்க நாவகரத்தில் போனால் திருக்கொள்ளம்பூதூர் ஓடம்னா ஓகேங்களா திருக்கொள்ளம்பூதூரில் இவங்க ஞானசம்பந்தர் பாணி நாட்டு யாத்திரை முடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஒன்று வர்றார் இல்லை திருக்கடூர் வருணம் நான் யாத்திரை முடிஞ்சு அப்படி வருகின்றவர் வந்தால் திருக்கொள்ளம்பூது அடைஞ்சதுன்னா அந்த ஆறு பெருக்கடுத்து ஓடுதான் ஓடக்காரன் என்ன பண்ணு இதுலாம் நம்ம வந்து எதிர்கொண்டு போக முடியாது இருக்கு ஓடத்தை இழுத்து கரையில கட்டி விட்டு ஆம்பாடு போட்டோம் ஆனா எதிர்க்கு எதிரில் பெருமானுடைய திருக்கோவில் தெரிகிறது ஞான சம்பந்த அழிவரோடு வருகிறார் யாரு ஓட ஓட்டுவாங்க அங்கயாவது குகன் ஓட்டணும் யாருக்கு சம்பந்திக்கு சம்பந்திக்கு கங்கை கரையில் இருந்து ஓட ஓட்டி நண்பனாவே ஆனார் குகனோடும் ஐவராணியும் புது நாலு பேர் அயோத்தியில் பிறந்தோம் கங்கைக்கடையில் அஞ்சு பேர் ஆனும் இதெல்லாம் இது இது மாதிரி ஒரு உறவு முறை எங்கன்னே யாரும் ஊரே யாவரும் கழியிருந்தானே நீங்கள் என்ன செய்ய வெறும் பேச்சில் பேசிட்டீங்கடா வெறும் பேச்சு செயல்முறை இல்லையா அவன் பேசாமல் செஞ்சாங்க அயோத்தியில் நாலா பிறந்தோம் கங்கைக்கரை வந்து அஞ்சு பேராச்சு மகனோடும் அருவராணியும் சுகரிய தம்பி உன்னோட ஆறு பேரா சேர்ந்த எங்க அப்பாவுக்கு நாலு குழந்தை வயிற்றிலிருந்து பிறந்தது அப்புறம் ஒரு மூணு குழந்தை உணர்வி நாள் தோண்டி அப்புறம் வந்து காலில் விடுறான் நின்னோடும் எழுவராணியும் நான்கு ஐந்து ஆறு ஏழாச்சு காணம் தந்து புதல்வரால் கோலிந்தான் முந்தைதனை முந்தைங்கிற உங்க அப்பா நம்ம இந்த ஏழு பேரையும் பெற்று மக்களால பெரிஞ்சிரப்பு பெற்றான்பான் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்த எண்ணூற்றாண்கள் அந்த ஏனைய வெள்ளி தெரிய இருக்கானுங்க அதனால அப்படியெல்லாம் இருந்தது அந்த ஓடத்தில் இந்த ஓடத்துக்கு யாருமே இல்லை பார்த்தார் திருக்குறள் தான் புறத்துருப்பெல்லாம் இவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் வருது அதெல்லாம் மற்றவங்கள கொண்டு முடியுமா தங்கையே தனக்கு ஓடத்தை அவளுப்பா கயிறு இது கடைசியில் பார்ப்பன பிள்ளை இது இதுலெல்லாம் தொற்றதும் இல்லை கயிறை இப்போதான் முதல் முறையே கைத்தியாவுது ஓடத்து கயிறு தான் அவடத்து கை தான் எல்லாம் அடிவொருளாக ஏற்றும்னர் அடியொருளெல்லாம் சிவஜிவே இது யார் இது பண்ண போறான்னு ஏறுங்கன்னார் ஏறுன உடனே அப்படிங்களா என்னன்னாரு அருமையாக இருக்கிற திருமுறையே இது கொட்ட மே கமழும் கொல்லம் பூதூர் இவுமே அது மாதிரி சொன்னதில் சிவஜி ிய பாட்டின் பொருந்து சொல்லுவன் அதுக்கு இருக்கிற பன்முறையோடு கூட அப்படி இந்த ஓடம் போற மாறு அப்பதான் அந்த பாட்டு அப்படின்னா இப்படி எல்லாம் போயிட்டு யாருக்கு அவருக்கு சரிங்களா இங்க இங்க மண்டல இருக்குது அது ஒரு மாதிரி இருக்கு இரண்டாவது அது இளைஞர் இது வயசானது இது சிவசிவு பாவம் இது ஏறி உட்காருமே தவிர யாராவது தள்ளி போனா போகுமே தவிர என்ன பண்ணும் பாவம் அதுக்குதுக்கு வேற்றுயார் தாண்டி போ திருப்பறுப்பதும் போன திருப்பறுப்பதும் போன பிஞ்சையர் வான நாடர்கள் வானி இயக்கர்கள் சித்தர்கள் காண கென்னரர் காமசாரிகளே முதல் ஞான யோனிகள் நம்பரை வந்திரஞ்சி நலம்பெரும் தானமான திருச்சில் அம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார் ஏ பரம்பாருமையா தார் ரோட்ல போற பாரு அப்படி நடந்து போகிறது ரொம்ப காஞ்சியாரும் மலையும் சேக்கிரார் சந்தம் சும்மா ஜிம்முன்னு தார் ரோட்டில் போகுது அது சிமெண்ட் ரோடு போட்டு ரொம்ப சின்சியராக போட்ட சின்சியர் ரோடு இன்னைக்கு போட்டு நாளைக்கு கரையவதில்லை எப்போ ஐப்பேசி மாதம் வருதுன்னு பார்த்து ரோடு போடுறதா உருப்புடுமா அது தாருக்கும் ரொம்ப நேர் இதுன்னு தாருக்கு மழைக்கு ஏன் ஏன் அது அதுக்கு முன்னாடி மாசம் கிடைக்கலையா இந்த புரட்டாசி கடைசியெல்லாம் கொண்டாந்து ஏன்னா ஐபிஎஸில் போடணும் கார்த்திகால போயிடணும் ஆமா அப்போதான் அடுத்த வருஷம் உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் உடைக்கிற வழி பார்க்காம நீங்க பாட்டு தை மாதத்துக்கு மேலே போட்டு அது பாட்டு அஞ்சு வருஷம் இருந்துவிடும் சிவஜீவ இருக்கலாமா அஞ்சு வருஷம் எடுத்தது கண்டனர் இட்டது கஞ்சிலர் முருகா முருகா ஈழ அரசு ரோடு இது எது நல்ல பக்கா அந்த காற்று வழியில இவர் திருப்பரப்பத்துக்கு போய் பெருமான் வணங்கி அருமையான தமிழ் பாதியத்தை பாடுறான் தானமான திருச்சியில் அம்பை வந்தமிழ் சாற்றினார் அம்மருங்கு கடந்து போமவர் ஆறுகள் சூல ஆயிற்படை செங்கல் செம்மல் வெண்கையில் இப்போ உப்பை நினைந்தெடுந்ததோ சிந்தையால் எம்மருங்கும் ஒரு காதல் இன்றி இரண்டு பாலும் வியந்துடோர் கைமார் இங்கானு இங்கு கடந்து கன்னடம் எய்தினார் மொழியெல்லாம் தெலுங்கு மொழியும் கன்னடம் மொழி இப்படி இல்லாமல் அந்த பக்கம் நான் இருந்திருக்குதாப்போ சரிங்களா ஹிந்தியை பற்றி பேச்சே காணும் என்னன்னு தெரியல ரொம்ப பின்னால் வந்தது அப்படி ஹிந்தி ஹிந்தி நூற்றி இருபத்தி வரு அது போறதுங்க இப்ப என்ன போடு போடுது அதனால நீங்க உண்மையாவே நல்லா தமிழ் தெரிஞ்சா கூட இது என்ன இருப்பாப்பா சாக்கருபி வந்து ஏ குடுக்கா அப்படின்னு சொல்லுங்க நல்லா தெரியும் தமிழ் சொல்ல மாட்டாரே ஏன் மொழிப்பட்டு அங்க இருக்குது இங்க எங்க ரொம்ப சைபர்னா தமிழகம் தான் சீரம் பழைய போயிச்சுங்க உடனே ஒரே அடி தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார் கருணம் கழிவாகை ஏகிய பின் வனங்களும் அடிக்கடி காடும் சோலையும் தான் வரும் ஆறு தான் வரும் அப்படி திருநதி துறையாவையும் சிற்சில குன்றுகள் ஏற்படுகிறாங்க பெருநாள் அங்கிழ நாடும் என்னில் பிற்பட செடி பொறுப்பினால் வருநடுங்கதிர்கோல் சோலைய மாலவத்தினை எய்தினார் மாலவதேசம் போன அங்கு முற்றியாக அன்று போகி அறிஞ்சு ரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அரங்கல் ஈடும் இயலாட பூமி இகந்து போய் பாருங்க கைலா யாத்திரையில எவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் தெரிஞ்சிருக்கு இதுபோல திருநாஸ்வரமும் இதில் இருந்து குண்டத்தூர்ல இருந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் தெரியுது ஜாதானம் நாடாமல் ஊராமால் அதனால எல்லாம் தெரிஞ்சிருக்குது அதனால பாருங்கள் வரிசையே ஒரு கால் இவர் சொல்லுகிற அந்த அமைப்பை எடுத்து இன்றைய நிலையில் சென்றாலும் அப்படிதான் அமைந்திருக்கு நல்லா தெரிந்திருந்தார் அதனால் அப்படி இதை கடந்து இதை கடந்து இதை கடந்து அங்கு முட்டி அகன்று சரி அறிஞ்சூர் கடந்து சென்று எங்கு மிக்க ஆர் நீரும் இலாட பூமி இகந்து போய் இலாடனாரு மங்குள் சுற்றிய வெப்பின் ஓடுவான் ஆறு கடந்தயல் பங்கைய மத்திய பைதிரத்தினை எய்தினார் மத்திய பிரதேசம் அண்ணன் ஆடு கடந்து கங்கை அணிந்து சென்று வளங்கூடும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்துடன் வாரணாசி காசிங்கிறது இப்ப இல்லை வாரணாசின்னு தான் சொல்லுவாங்க வாரணாசி உளம் நினைந்தோர் வருமா சிவசால் ஒரு பாடுபது திருப்பணந்தாளு வாரணாசி ரொம்ப முக்கியம் இல்லை காசி மடம் இல்லை அதனால் அவர் இப்பே பணிந்து உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குரூர் சொல்ல அப்பொழுது அந்த சாமி அதுக்கு ஒன்றும் அப்பொழுது ஒரு தோன்றித்தான் இங்கே ஒரு கருடன் வட்டமிடும் அந்த திசை முழுதும் நீ கேள் அப்படின்னு அப்படியே வாரணாசியில் பாதிப்பகுதி கருடன் வட்டம் இட்டு தான் சொன்னது சொன்ன மாதிரி அவருக்கு அதனால காசி பாதி காசி மடம் பாதினு சொல்லுவாங்க காசி மடம் திருப்பணம் தாழ்ந்தவா ஆனாலும் கூட நம்ம த தென்னகத்தில் இருக்கிற திருமடங்களில் காசியில் நிலம் சொந்தமாக இருப்பது திருப்பினந்தாள் ஒன்று குரோல் சாமிகளுக்காக கொடுத்து அது நம்ம மரம் அப்படியே அந்த கேதார கட்டுன்னு போயிருக்கு எங்கே கரையில இருக்கு அழக திருவோதர் ராஜந்த மரம் கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கு கொஞ்சம் போகணும் தூணும் இது அப்படியே இருக்கு நீங்கால மூணு மணிக்கு குளிக்கலாமே பக்கம் இது கேதார் அருமையா இருக்கு நீங்க மூன்று மணிக்கு குளிக்கணும்னா கூட பக்கத்துல போய் இறங்கி கேதார் அது ரொம்ப அது அந்த அடைஞ்சு போன சுவாமிகள் காலத்தில் நல்லா அருமையா வண்ணம் எல்லாம் மிக அருமையாக வச்சிருக்கோம் சிவலிங்க திரும்பியினே ரொம்ப அழகாக இருக்கும் நீ அப்படியே கங்கைலேரையும் குடித்து அப்படியே தண்ணீர் எடுத்து பெருமானுக்கு அப்படியே நீராட்டி தொட்டு கும்பிட்டு நேராக நம்முடைய காசி மட்டத்துக்கு வந்துடும் அப்புறம் ஆனால் தொலைவு இது விஸ்வநாத சுவாமி கோயில் தூரம் தான் அது ஏதாலும் ரெண்டு கிலோமீட்டர் இங்கே நினைஞ்சி இங்கே நிலஞ்சி சந்தில் வெந்தில் போய் நல்லா அப்படி போகணும் ரொம்ப அழகு என்ன பண்ணுறது அதான் நினைக்கிறது அப்பா காசிக்கு போன போது ஒரு இருபது பேரை ரெட்டியார்கள்லாம் அழைச்சிக்கிட்டு இப்போ கிராம கர்ணம் இல்லை இவங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியாது அப்படி அழைச்சிட்டு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க அப்போ திருப்பணம் அல்ல மட்டும் தெரியாது அது இன்னொரு கூத்து எங்களுக்கு தான் ஏழு எட்டு வயசு காசிக்கு போயிட்ட பிறகு ஊரே என்ன சொன்னா ஐயோ காசிக்கு போனால் திரும்பி வர மாட்டாங்களாம் ஏ தம்பி உங்களெல்லாம் விட்டுட்டா போட்டாங்க நாங்கள் அழுது இருக்கிறோம் ஏழு வயசுல காசிக்கு போனதுக்கு அழுது இருக்கிறோம் ஏழு வயசில் ஆனால் இருபத்தஞ்சு மேல இப்போக்குள்ள நாலஞ்சு தரம் போய் தங்கியாச்சு இப்போ போனோம்னா ஒரு கிளருக்கு அங்கே இருந்து வந்து நிற்பார் ஐயா வாங்கன்னு ஐயா வடியடிவோம் அட்கொண்டால் பல்லாதோம் அருமையாக போகிறோம் இது ஏ காசிக்கு தந்தையார் போன போது ஒன்றும் வசதி இல்லை ஏதோ இறைவன் கொடுத்தா இப்போ அது ஒரு தட பங்குனி மாதம் கடைசியில் போயிட்டோம் இப்போ இருக்கவங்க தான் வேறு இதில் இல்லாமல் நமக்கு கருதி மாதிரி எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவருக்கெல்லாம் எப்படி இருக்கு யார் பார்ப்பா அதனால் கங்கை அணிந்து சென்று வளங்கோலும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்துடன் பின் அணிந்தவர் கங்கை கடந்து போய் மண்ணு காதல் செய்வர் வந்து கச்சுரம் முந்தினார் வாரணாசியும் காசி கடந்தாராம் மாக மீது வளர்ந்த கானகமாகி எங்கும் அணித்தராள் போகலா நெறி புரிகின்ற காதல் பொழிந்தில பார்த்தா அங்கங்கே ரொம்ப காணகத்தில் என்ன இருக்குது மற்ற விலங்குகள் கூட இருக்கும் விலங்குகளும் இருக்கும் வந்து தின்னா தின்னது தான் போனால் போனது தான் யாருக்குண்டா ஆனாலும் இந்த அந்த ஞானமே வடிவாக அப்படியே சென்று கண்டு சென்று போகுது உள்ளத்தில் இருக்கிற ஆர்வத்தினால் அதுவும் வயது வேறு முதிர்வு சாக மூல பலங்கள் துப்பன உந்த விருந்து தனி தண்ணீர் அது வேற என்ன கிடைக்கும்னாரு ஏதோ கிழங்கு கனி காய்கறி தான் கிடைக்கும் அது கூட இவர் அதிகமா இருந்தா தாய்மானார்ந்த மூலங்கள் மூலங்களேனும். இப்படி பானவர் தாய்மானார் ஒருவர் தான் சமய உலகத்திலேயே துறைவியன எப்படி இருக்குனாரு எதேன்னு இருந்ததுன்னு அது ஏதோ அதுவும் பசின்னு வந்து தொலைச்சுட்டுதேங்கிறதுக்காக இந்த சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் பாருங்க அது மாதிரி பசிக்குதவனுக்கு நேற்று சாப்பிட்டதான் நீ மத்தியானம் ஆச்சினு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அவனுக்கு ஏதோ ரெண்டு பழம் வரிய செங்காயும் பச்சை குளிக்குது நறுக்கிறதுக்கு வேற கத்தி இல்லை அந்த காலத்தில் எடுத்தவனு நீங்கள் வைக்கிற பழக்கமே கிடையாது கொடுப்பாங்க ஆமா ஆமா எடுத்து அப்படிதான் பழகணும் எச்சில் இருந்ததாக கேள்வி தொட்ட மேல நீங்க அதுலதான் வருது கண்டெக்டர் போற கண்ணப்ப